பாடம் அறுபத்தி ஐந்து மரணத்தை நினைவு கூறல் மேல் இனங்களை குறைத்தல் அல்லாஹ் கூறுகின்றான் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாகவே இருக்கின்றான் நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாள் அன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள் அங்கு எவன் நரகு நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவனை உண்மையில் வெற்றி பெற்றவனாவான் இவ்வுலக வாழ்வு என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறு இல்லை மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எறுதி தீர்ப்புக்குரிய அந்த வேலையை பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே உள்ளது அவனே மழையை பொழிவு கின்றான் அன்னையரின் கருவறைகளில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதையும் அவனை அறிவான் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அறிவதில்லை மரணம் அடைவோம் என்பதும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் முப்பத்தி அத்தியாயம் முப்பத்தி வசனம் மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவன் அவகாசம் அளிக்கின்றான் வந்துவிடும் ஒரு வினாடியும் அவர்களால் பிந்தவும் முடியாது முந்தவும் முடியாது பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்ல நினைவு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் நட்டமடைந்தவர்கள் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்கள் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பாக மேலும் அந்த நேரத்தில் அவர் கூறுவார் என் அதிபதியே நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்கக் கூடாதா நான் தான தர்மம் செய்வேனே நல்லோர்கள் ஒருவனாகி விடுவேனே என்று அவன் கூறுவான் ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் இருந்துவிட்டாலோ எந்த ஒரு மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் நிச்சயமாக அளிப்பதில்லை மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை அல்லாஹ நன்கரிப்பவனாக இருக்கின்றான் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இம்மக்கள் தம் செயல்களை விட்டு விலகிக் கொள்ளவே மாட்டார்கள் இறுதியில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்துவிடுமானால் என் இறைவனே நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திரும்ப அனுப்புவாயா அங்கு நான் நற்சையில் புரிவேனே என்று கூற தொடங்குவான் அவ்வார் ஒருபோதும் நடக்காது இது அவன் பிதற்றிக் கொண்டிருக்கின்ற வெறும் வார்த்தைகள் தாம் இறந்து போகும் இவர்கள் அனைவருக்கும் பின்னால் பர்சக் திரையாக இருக்கிறது இவர்கள் மீண்டும் உயிர் தெழுப்படும் நாள் வரையில் பிறகு சூர் எக்காலம் மூதப்பட்டதும் அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்த நாளில் இருக்காது ஒருவருக்கொருவர் விசாரித்துக் மாட்டார்கள் அவ்வேளை எவர்களுடைய நன்மையின் எடைத்தட்டுகள் கனத்திருக்குமோ அவர்களை வெற்றி பெறுவார்கள் எவர்களுடைய எடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவர்கள் தங்களை தாங்களை இழப்புக்கு ஆளாக்கி கொண்டவர்களாவர்கள் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் நெருப்பு அவர்களுடைய முகங்களின் தோலை பொசுக்கி தின்றுவிட முடியும் மேலும் அங்கே அவர்களின் தாடைகள் கழிப்பட்டு என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட அவற்றை பொய்யென்று கூறிய மக்கள் நீங்கள் அல்லவா அதற்கு அவர்கள் கூறுவர் எங்கள் இறைவனை எங்களின் துர்பாகியம் எங்களை அமுக்கிவிட்டிருந்தது உண்மையிலேயே நாங்கள் வழி தவறிய மக்களாகவே இருந்தோம் எங்கள் இறைவனை இப்பொழுது எங்களை இதிலிருந்து வெளியேற்றிவிடு நாங்கள் மீண்டும் இவ்வாறு தவறு செய்தால் நிச்சயம் நாங்கள் அநீதக்காரர்களாவோம் அல்லாஹ் பதில் விலகி செல்லுங்கள் என் எதிரிலிருந்து அதிலேயே விழுந்து கிடங்கள் என்னிடம் பேசாதீர்கள் என் அடியார்களில் சிலர் எங்கள் இறைவனே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கருணை புரிவாயாக கருணை புரிவோரிலெல்லாம் நீயே சிறந்த கருணையாளன் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள் அப்போது நீங்கள் அவர்களை ஏலனம் செய்து கொண்டிருந்தீர்கள் அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருந்த பகைமை நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதையே மறக்க செய்துவிட்டது மேலும் நீங்கள் அவர்களை குறித்துக் கொண்டிருந்தீர்கள் அவர்கள் சகித்துக் இன்று நான் இந்த கூலியை அளிக்கின்றேன் அதாவது அவர்களை வெற்றி பெற்றவர்கள் பிறகு அல்லாஹ் அவர்களிடம் நீங்கள் பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்று கேட்பான் அதற்கவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் கொஞ்ச நேரமே அங்கு நாங்கள் தங்கியிருந்தோம் கணக்கிடுவோரிடம் கேட்பாயாக என்று கூறுவார்கள் அல்லாஹ் கூறுவான் நீங்கள் சிறிது காலமே தங்கியிருந்தீர்கள் அப்பொழுது நீங்கள் அறிந்திருந்தால் எத்தனை நன்றாய் இருந்திருக்கும் நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்பிக் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன இருபத்தி அத்தியாயம் 99 தொண்ணூற்றி ஒன்பது முதல் நூற்றி பதினைந்து வரை உள்ள வசனங்கள் அவர்களின் நினைவினால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா மேலும் முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களைப் போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம் பிறகு நீண்ட காலம் அவர்கள் மீது உருண்டோடிட்டபுது அவர்களின் விதயங்கள் இறுகி போய்விட்டிருக்கின்றனத்தி ஏழாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம்